பாடம் பதினாறு ஒருவர் தம் தேவையை நிறைவேற்றிய பின் மற்றவர் தண்ணீர் எடுத்து ஏன் உங்கள் கூபாவில் நபி சொல்லம்லாஹும் அலைசல்லம் அவர்களுடைய இரு காலணிகள் அவர்கள் சுத்தம் செய்வதற்குரிய தண்ணீர் மற்றும் தலை அணியை எடுத்து செல்லும் இபனும் மசூது அவர்கள் உங்களிடம் இல்லையா என்று அபூதர்தார் அதி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள்